தலைப்பு வாழ்வி கஷ்டத்தை பார்த்து வளர்ந்தவர்களை விட கஷ்டத்திலேயே வளர்ந்தவர்களுக்குத்தான் வாழ்க்கையின் ஒவ்வொரு வினாடியின் அசைவும் தெரியும் காலில் காயம் பட்டாலும் கண்ணில்தான் கண்ணீர் வரும் இது அனைவரும் உணர்ந்தது கஷ்டம் கஷ்டத்திலேயே வளர்ந்தவர்களுதான் அடுத்தவர்களின் கஷ்டம் புரியும் அன்புடன் நட்டினையின் கவிதைத் தாரலுக்காக புத்தூர் ஜி ரேதுகணேசன்